ஒருவருக்காக ஒப்பாரி வைத்து அழப்படுமானால் ஒப்பாரி வைத்து இவருக்கு அழப்பட்டதற்காக இவர் வேதனை செய்யப்படுவார் என நபிசல்லாக கூறினார்கள் இரண்டு ஒன்பது ஒன்று முஸ்லிம் ஒன்பது மூன்று மூன்று